ஸ்ரீகுருப்யோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்கந்தபுராணத்திலிருந்து வைசாகமகாத்மம் என்கிற பகுதியை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் தற்காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்தார்களும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான தர்மத்தை காண்பிக்கிறார் அதற்கேன்னு ஒரு சரித்திரத்தையும் சொல்லி அந்த தர்மத்தை நமக்கு வியாசாச்சாரியால் காண்பிக்கிற அந்த சரித்திரத்தை பார்த்து அப்படி அந்த கோப்பத்தில் பாழடைஞ்ச கிணத்தில் பித்தக்கள் தொங்கிறதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட தர்மவர்னர் அவர்கள் எங்களுடைய வம்சத்தில் அடுத்த அடுத்த தலைமுறை சந்ததிகள்னு ஸ்ராத்தம் பிண்டப்பிரதானம் தர்ப்பணம் ஒன்றுமே இல்லாதத்தினால பிதலோகத்தை எங்களால் அடைய முடியல நாங்கள் இப்படி தொங்கின்னு இருக்கோம் எங்களுடைய வம்சத்தில் தர்மவர்ணன் ஒருவன் இருக்கான்னு சமீபத்தில் எங்களுக்கு காதல் விழுந்தது ரொம்ப ஆறுதலாக இருந்தது அப்படின்னு அவர்கள் சொன்ன உடனே தர்மவர்னர் அவர்கள்ட்ட கேட்குறா யார் சொன்னால் உங்களுக்கு அந்த தர்மவர்னர் யார் எங்கே இருக்கார் அப்படின்னு அவர் கேட்டார் மேற்குண்டோந்த பித் அவர சொிஷ்டிச்சிளவா யோமியப்பயு க்ஷே தாத்தர்ஹரிஷிய பஷாத் கூப்பே பதிஷா துருத்தரேந்தாசே துவங்க தர்மவர்ணம் பிரபோதயா எங்களுக்கு ஒருவர் மூலமாக தர்மவர்ணர்னு எங்களுடைய வம்சத்தில் ஒருவன் இருக்கான் அப்படின்னு காதில் விழுந்தது அதற்கும் காரணம் ஆகையினாலே இன்னும் இந்த கிணத்துக்குள்ள நாங்கள் விழாமல் இருக்கோம் அருகம்புல்ல கட்டப்பட்டாலும் கூட அந்த அருகம்புல்லு அரு அருந்து போகலை காரணம் எங்களை இந்த அருகம்புல்லை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு ஒருவன் இருக்கான் நம்முடைய கோத்திரத்தை சொல்லி பண்றதுக்கு ஒருவன் இருப்பா இருக்கான் என்கிறதுனாலே தான் இன்னும் நாங்கள் துங்குற நிலையிலேயே இருக்கோம் இருந்தோம் அன்னன்னைக்கு தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலியானது கடிக்கிறது அப்படி குறைஞ்சின்றே வருது அந்த அருகம்புலனுடைய கணம் குறைஞ்சின்றே வருது ஒரு நாளைக்கு சுத்தமாக கடிச்சு முடிச்சதுன்னா புத்துன்னு இதில் அத்தனை சேர்ந்து விழுந்துடுவோம் என்கிறதுல இல்லை ஆகையினாலே நீ நல்லவனாக இருக்கு நாங்கள் சொல்றது கேட்டு ரொம்ப பரிதாபப்படுற எங்கள் விஷயத்தில் நீ போய் தர்மவர்னர் எங்கே இருக்காருன்னு பார்த்து எங்களுடைய நிலையை நீ சொல்லணும் அவர்களிடத்துல அப்படின்னு அந்த பித்திருக்கள் சொல்றா இந்த தர்மவர்ணர்கஸ்மத் வாக்கிய தஜா கார்ஹஸ்தே விமுகம் முனிம் பித்தரஸ்தே பிரஷார்தாயி நரகே பதிதாமயா அந்த கோபே துருத்தாரே திருஷ்டுவா தூர்வாவலம்பித்தா நீ போய் மாதிரி என்னுடைய வாக்கியத்தை நீ கேழு உன்னுடைய பித்தற்கள் எல்லோரும் கூட்டங்கூட்டமாக தொங்கின் இருக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செய் நீ கல்யாணம் பண்ணிண்டாலே பித்தர்களுக்கு திருப்தி ஏற்பட்டணும் பிறகு நீ செய்ய வேண்டிய பிதிருக்காரியங்களை செய் அப்படின்னு நீ போய் கொஞ்சம் எடுத்து எங்களுடைய நிலையை அவனுக்கு புரியவை இது மாதிரி அருகம்புல்லில் கட்டப்பட்டு தூங்கின்னு இருக்கான்னு போய் அவர்கள் அந்த பிதர்கள் அவரிடத்துல சொல்கிறா பிறகு இந்த தர்மவர்னர் அந்த பித்திருக்கள் இடத்துல சொல்கிறா என் பெயரும் தர்மவர்ணன்தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பித்திருக்களுக்கு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் காரணம் நம்ம அத்தனை பேரையும் மீட்கிறதுக்கு அதே பேரில் ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு அவர்கள் இவரை புத்திரனாகவே பாவிச்சுனுட்டா அந்த பிதர்க்கள் கிஞ்சித் ஹாஜதி வயிச்சா வயித் வாக்கு தவ சாயு க்ஷய கிரமாத்து பரேத்தே தொய்ச்சா அஸ்மாக்கம் சந்தானேபி க்ஷஜங்கதே அப்படியா உன்பேரும் தர்மவர்ணரா என்னுடைய எங்களுடைய நிலையை பார்த்தியா நீயாவது எங்களுடைய நிலையை புரிஞ்சு கொண்டு நீ தான் புத்திரன்னு நாங்கள் தீர்மானிக்கிறோம் நீ கட்டாயம் செய்யணும் உனக்கு கல்யாணம் ஆயிடுதான்னு கேட்ட இல்லைன்னு கல்யாணம் பண்ணிக்கோ நீ அஸ்மாகியம் குரு சந்ததிவர்தனம் தேனாஸ்மாகக்கம் தபா பி கதிரூர்துவா நசும்சயா நீ நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ நீ கல்யாணம் பண்ணிண்டாலே எங்கள் அத்தனை பேருக்கும் திருப்தி ஏற்பட்டுடும் நல்ல லோகம் கிடைக்கும் ஏஷ்டம் வியாபக வுத்திரா எதே கோபி கயாம் விரஜேத்து எஜேதவா அஸ்வமேதஞ்ச நீலம்பா வருஷமுத்சேத்து நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா ஒரு புருஷனும் கல்யாணம் செய்துக்கணும் நிறையா குழந்தைகளை பெற்றுக்கணும் ஒரு ஆண் குழந்தையாவது பெற்றுக்கணும் ஏஷ்டவியாபகவ் புத்திராக எதற்குன்னா நிறையா ஆண் குழந்தைகள் பெற்றுக்கணும் எதற்கு ஒரு பையனாவது வேதம் படிப்பான் வேதத்தில் சொன்ன கர்மாக்களை பண்ணுவான் எத்தே கோபி கஜா அம்பிரஜேத்து அந்த நிறையா உள்ள பிள்ளைகளில் ஒருவனாவது ஸ்ரத்தையோடு போய் கஜையில் பித்திருக்களை உத்தேசிச்சு பிண்ட பிரதானம் பண்ணுவான் எஜேதவா அஸ்வமேதஞ்ச நீலம் வா வருஷமுத்சர்ஜேத்து அஸ்வமேதம் என்கிற ஒரு பையனாவது பண்ணுவான் அல்லது நீலம் வா வருஷமுத்சர்ஜேத்துஷோற்சர்ஜனம் அப்படின்னு ஒரு கர்மம் அபர காரியங்களில் தெரியும் பதினோராவது நாள் அன்னைக்கு மடிவந்த பிறகு முதல்ல செய்ய வேண்டியதான ஒரு அனுஷ்டானம் விருஷோத்சர்ஜனம் அப்படின்னு பேர் அந்த விருஷோற்சர்ஜனம் என்கிறது ஒவ்வொரு புருஷனுக்கும் ரொம்ப முக்கியம் கட்டாயம் செய்யணும் அந்த விருஷோத்சனத்தை ஸ்ரத்தையாக பண்ணுவான் அப்படிங்கிறதுனால தான் நிறையா குழந்தைகளை பெற்றுக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு அந்த பித்திருக்கள் சொல்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் பழைய நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறையா குழந்தைகள் இருக்கும் வேடிக்கையாக இந்த நாளில் கிண்டலாக பேசுறது வந்துவிடுத்தும் ஏன் அத்தனை அந்த நாளில் அவ்வளோ குழந்தைகள்னால் அதை விட வேறு வேலை இல்லையே வாளுக்கு அப்படின்னு கிண்டலாக பேசுகிறோம் ஆனால் அதில் எவ்வளவு தர்மசூக்ஷம் இருக்குது அப்படிங்கிறது இந்த நாளில் தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரே ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு நிறையா செலவழித்து நாம் படிக்க வச்சு ஒரு நல்ல உத்தியோகத்தை வாங்கி கொடுக்குறோம் பிறகு அந்த பையன் இங்கேயோ விதேசத்துக்கு நாட்டுக்கு நாடு தாண்டி இங்கேயோ போய்ட்றான் கண்ணுக்கு படாமல் போய்டிறான் நம்முடைய கடைசி காலம் பையன் ஒருவனும் கிட்டக்க இல்லாமல் அநாதையாகத்தான் போக வேண்டி வருது பையனை பிரித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு எங்கேயோ அமுச்சுடுறோம் அப்புறம் அவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பண்ணிடுறோம் அப்படி பண்ணிவிட்டு கடைசியில் நாமும் கடைசி காலத்தில் திண்டாட வேண்டி இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த நாளில் எதற்கு இப்படி ஒரு குழந்தையை பெற்றுப்பானே அவங்க கடைசியில் இங்கேயோ ஃபாரின் போகிறான் இங்கேயோ போய் இருக்க போகிறான் இதற்காக ஒரு குழந்தைய பெற்றுக்கணுமா அவசியம் இல்லைன்னு குழந்தையே வேண்டான்னு இருக்கிற தம்பதிகளையும் இந்த நாளில் நிறையா பார்க்குறோம் அப்படி போய்ட்டுது ஆனால் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய வேதம் தர்மசாஸ்திரங்கள் எவ்வளவு சூக்ஷ்மமாக தர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம் முன்னோர்கள் எல்லோரும் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறத நாம் மனசில் வாங்கிக்கணும் எதற்காக அத்தனை குழந்தை பெற்றா எதற்காக அப்படி வளர்த்தா விதேசங்கள் எல்லாம் போகக்கூடாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஏன் வலியுறுத்தி சொல்கிறது அதிலெல்லாம் சூக்மம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒரு நோய் வந்து அத்தனை நாடையும் ஒரு ஒரு பயத்துக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு இன்றைக்கி வெறும்னா நான் செலவழித்து யாராவது அமெரிக்கா அழிச்சுன்னு போகிறேன்னு சொன்னால் கூட யாரும் போக தயாராக இல்லை இன்றைக்கி அப்படி ஒரு நிலை வந்துட்டது அப்படி போகப்படாது அப்படிங்கிறத தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் வலியுறுத்தி காண்பிக்கிறது இந்த சரித்திரமும் அந்த தர்மத்தை ரொம்ப முக்கியமாக காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்